ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் இவை போல போகிற நாளிலே அருமருஷகராய் கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவத்திற்காக சர்வலோகத்தில் உள்ள மக்களுடைய எல்லாருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக மனக்குளம் அடைய வேண்டிய சகல தண்டனைகளின் தான் ஏற்றுக்கொண்டு கல்வாரி செல்வதில் தொங்கினார் என்பதை நாம் அறிந்து உணர்ந்திருக்கின்றபடி அருமச்சினராக இயேசு சிலுவையில மறித்தபடி நாள் அடைந்திருக்கிற நன்மைகள் எல்லாம் நம்ம அறிந்திருக்கின்றோம் கர்த்தரிப்பு நம்ம என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை இயேசுநாத சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றதானதாம் எவ்விதமாக அந்த இயேசுவை பின்பற்றி செல்ல வேண்டும் என்று இந்த நாளில் நம்ம கொடுக்க போதனைகளை நம் ஜபத்தோடு கூட வாசித்து தியானிக்கலாம் இன்று உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த நாளையை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு சபை பிரிவினரும் ஒவ்வொரு விதமாக இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலைகள் எடுத்துக்கொண்டால் யோசிநாதரை பிளாத்தியினுடைய அரண்மனையில் இருந்து சிலுவையை தொழில் வைத்து அவரை அடித்துக் கொண்டு போன அந்த பாதைகள் எல்லாம் அங்கே இருக்கின்றது இப்பொழுதும் பல சிலுவைகளை மரக்கட்டையினால் அங்கே செய்து வைத்திருக்கிறார்கள் மத்தியுள்ள யூதர்கள் அதை சுமந்து கொண்டே போய் சிறுவையில் அடித்த அந்த இடத்திலே இந்த சிறுவை அங்கே கொண்டு கொஞ்ச நேரம் வைத்துவிட்டு அழுது விட்டு மறுபடியும் அதை வைத்துவிட்டு செல்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பாடுபதங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் எவ்விதமாக இந்த தியான கூட்டத்திலே கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை ஆவியார் கற்றுத்தருவார்கள் சிறுவில்ப்பட்டது நமக்காக என்பது நாம் அறிந்திருக்கின்றோம் அதன் மூலமாக ஆன்மீக ரட்சிப்பை அடைந்துவிட்டோம் என்பது நாம் உணர்ந்திருக்கின்றோம் நாம் எவ்விதமாக இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே கருத்து நமக்கு அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் ஆன்மீக ரட்சிப்பை அடைந்திருந்த போதிலும் மக்களின் மக்கள் உலகத்தையும் சாத்தானிமையை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் போகுந்த போக்கிலே போய்கொண்டு இயேசுநாதருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் சாத்தான் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொண்டு ஏசுக்கும் இயேசுமையும் பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படி அல்லாதபடி இயேசுநாதர் சிலுமையிலே மறித்தபடியினால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கொடுத்த ஆலோசனைகளை கருத்து உதவி செய்வாராக மத்திய சுசேசம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசன எடுத்துள்ளேசு சொல்லுகின்றார் முன்னால் சிறுமையை சுமந்து சென்றார் இப்பொழுது அவர் நம்ம சொல்லுகிறார் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பார்த்தது அல்ல எங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஏராளமான மக்கள் நிமிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார் என்னை பின்பற்றாம் மறுபடியும் சொல்லுவது வாசிப்போம் அப்பொழுது நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை சர்வலோகத்தின் பாவத்திற்காக கல்வாய்ச்சி நிலை மறித்து அடக்கம் உயிர் தழுந்தவராக இருக்கின்றார் அவரை பின்பற்றுகிறோம் என்று மக்கள் இனிதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னதாகவே தலைவாசு தெரிந்தோம் அப்பொழுது இயேசு நம்முடைய சீசருவை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தமிழ்தான் வெறுத்துதான் சிலுமையடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அருமையாறு தேவஞ்சியை நாம் இயேசு அவரை பின்பற்றுகின்றோம் நம்மை வெறுத்து நம்முடைய சிலுவை எடுத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றது சுயத்தை அளித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்மை வெறுக்கின்றது நம்மையே வெறுத்து விடுகின்றது வெறுத்து விடுகிறது என்றால் அழித்து விடுகிறது அல்ல கோபம் அநேகருக்கு வெறுப்பு வந்து விடுகிறது உலகத்தில் நீ வாழ்ந்தது போதும் மாத்திரை போடலாமா மண்ணெனை ஊற்றலாமா கயறப்படலாமா அந்த வெறுப்பை சொல்லவில்லை தன்னுடைய சுயமான வாழ்க்கை இந்த உலகத்தில் சுயமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற வாழ்க்கை இருக்கின்றதேசுநாதி பின்பற்ற வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிற வாழ்க்கையை வெறுக்க வேண்டும் என்று இயேசுநாதரி சொல்லியிருக்கிறார் தன்னைத்தான் வருத்த சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் என்னை பின்பற்றி வர வேண்டும் வர வேண்டும் என்று விரும்புகிறவன் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற திருவள்ளுவர் இடத்தில் சொல்லி இருக்கின்றார் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்று எல்லாருக்கும் விருப்பம் உண்டு நல்ல காரியம்தான் யார் எந்த மோட்சத்துக்கு போவாள் சொல்லி அவர் ஒரு குரநிலை பாழியிருக்கிறார் எனது என்ூரில் என்று சொல்லுகின்றவர்களை வெறுக்கிறவன் தான் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் மூச்சத்திற்கு யார் இயேசு பின்பற்றுகின்ற மக்கள் இயேசுதான் செல்லப் போகின்றார்கள் அந்த இயேசுதாவை பின்பற்றுகிறவர்கள் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நம்மை முற்றிலுமாக வெறுத்து விடுகின்றது நான் மா வாழ்கின்றேன் சொல்லுகிறத மாத்திரம் செய்தேன் என கண்டு வந்து வேண்டியதில்லை என்று சொல்லி தன்மை நமக்கு வேண்டும் என்று சொல்லுகின்றது எல்லாருக்கும் கொடுப்பார்கள் ரோட்டில் ஞானசானம் கொடுக்கிறான் பைபிள் எடுத்து கொடுக்கிறார் மக்கள் அநேகம் மூழ்கியாச்சு தாரையில் எல்லாம் முடிஞ்சுதன் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி பட்டல கொடுக்க வேண்டும் வாசிமத்தி இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் அதிகாரமா இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது ஆதோசனம் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் யாவையும் உபதேசம் பண்ணுங்க என்றார் உலகத்தின் முடிவு நாட்கள் உலகத்தில் முடிவு கூட வேண்டும் என்று உலகத்துக்குள் இருந்து கொண்டு சொல்லுகின்றது என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் இருப்பதாக இயேசுநாதனை சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு மனுஷருக்கு முன்பாக மரண வழியில் ஜீவழியை வைக்கிறேன் எல்லாரும் மரண வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் மாசுநாதன் சொல்லி இருக்கின்றார் மரணபாதை என்று சொன்னால் மிகுமொழிகள் பதினாலாம் ஆறம் பனிரெண்டாம் ஞானி சொல்வது வாசிக்கலாம் வழி மனுக்கு முடிவு மரண வழிகள் ஆரம்ப நன்றாகத்தான் இருக்கும் முடிவு மரணமாக மாறிவிடும் என்று சொல்லி வேதனையாக மாறும் என்று சொல்லியறிவனாக சொல்லுகின்றார் அதனால் அருமையான தேவஜாரமே ார் அந்த பின்பற்றினை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவர் அவன் எனக்கு பாத்திரியாவது நீங்கும்படி செய்யும் என் சித்தின்படி அல்ல உடையே என்னுடைய சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு வேண்டும் என்கிற ஒரு சூழல் என்று சொல்லுகின்றார் எல்லாருடைய ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் பரிசுத்தேவன் பாவியாக மாறப் போகிற ஒரு சூழல் என்று சொல்லுகிறார் அவருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இதுவரைக்கும் பிதாவுடைய விருப்பத்திற்கு அவர் எதுவுமே மாறாக ஜபம் இல்லை இப்பொழுதும் அப்படி ஜெபம் பண்ணுகிறார் பிதாவே ஒ கொடுத்தபை நாம் அறிந்திருக்கின்றபடியால் பாவம் செய்வதும் ஆண்டோருக்கு பிரியமான சொல்லி கேட்காதீங்க அப்படி சிலர் கேட்கிறாங்க தெரியாதார்கள் ங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மக்களும் வருகின்ற உணர்வு ஆளாக்கி என்று சொன்னால் நம் வழியை விட்டு துறவாக போறோம் என்பது பொருளாக இருக்கின்ற மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய முடிவோ மரண வழிகள் ஆலேவியம் ஆலேலியம் அவனால் பிரியமான தேவகானமே நமக்காக சிலுவை சுமந்தார் அவர் இப்பொழுது நம்மிடத்தில் சொல்லுகிறார் என்னை பின்பற்றி வர விரும்புகிறவர் சிலுவை எடுத்துக்கொண்டு கிடவடிக்கின்றோம் ஆலேலியா நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு சிலுவையை சுமப்பதற்கு நம்மால் முடியாது அவர் அடைந்த பாடுகளை நம்மால் அடைந்து கொள்ள முடியாது நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டுமா விவசாயி ஐம்பத்தி மூன்றாம் மணிக்காலும் பத்தாவது வருஷம் வாசிக்கலாம் அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாள் இருப்பார் சித்தமாள் வாய்க்கும் என்று சொல்ற கர்த்தரோ அவரின் நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளைக்குட்படுத்தினார் அவரை பின்பற்றுகின்ற மக்கள் அவர்களுக்கும் அந்த பாடுகள் வரும் பொழுது பாடுகளை ஏற்றுக்கொண்டு அழித்து எனக்கா இப்படி வர வேண்டும் என்னுடைய குடும்பத்திற்காக இப்படி வர வேண்டும் நானா இப்படி இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் எனக்கு ஒத்துக்கொள்ள முடியாது என்று நம்முடைய சுயமானது சாகாமல் இருக்குமானால் சாகிப்பதுதான் சொல்லுகின்றது விருப்பத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது பாடுகள் சொல்லுகின்றார் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மருதி செய்வதற்கு பிரகாசிக்கிறது அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுகள் பட்ட அந்த சந்ததியினாலே ஆகாத என்று தள்ளப்பட வேண்டியதா இருக்கிறது தள்ளப்படக்கூடிய சூழலை வரும் என்று தள்ளி போடும் என்று சொல்லி இறைவனாக சொல்லுகின்றார் அருமையான உலக நம்ப தள்ளிவிடக் கூடாது என்று யார்கிறார் பின்பற்ற வேண்டும் அவர் ரொம்ப நல்ல வாழ்க்கை ஆனால் உலக நம்மை மறுத்துவிடக்கூடாதே உலகத்தாரை பகைக்க கூடாதே நம்மை பரிகாசம் பண்ணக்கூடாத இந்த எண்ணி அனைத்து இயேசுவை சரியாக பின்பற்ற முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் கொள்ளுகின்றோம் கற்பனைகளை கை கொண்டிருக்கின்றோம் எடுத்துக்கொண்டு பின்பற்றுவதற்கு முடியாத நிலையில் நாம் இருந்தோமானால் இன்று நாம் அதை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் சுனாதர் முன்னிலை போவது வழிபடக்கூடிய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது அவரோடு புரிந்து கொள்ள வேண்டும் மாத்திரம் செல்லப் போகிறார்கள் அப்படி என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வருத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று இரவனாக சொல்லுகின்றார் நாம் அவரை பின்பற்றிச் செல்லப் போகின்றோம் அவருக்கு பாடுகள் உண்டா இருந்தால் நமக்கு இந்த வழியிலே பாடுகள் இருக்க முடியுமா நம்மை நிந்தித்து சமுதாய நம்மை தவறாக பேசி தள்ளிவிட முடியும் என்று சொல்லி வேசுநாதர் சொல்லுகின்றார் அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது உலக லட்சியர் ஆகிய உலகமே மனுமக்களை அவரை ஆகாத என்று தள்ளிவிட முடியுமானால் விட்டெடுத்திருக்கின்றார் இந்த உலக நம்மை மதிக்க வேண்டும் என்று விரும்ப கூட அதன் பெயர் சுத்தம் எது அந்த உணர்வு தான் உலகத்தாரணம் மதிக்க வேண்டும் சொந்தக்காரணம் புகழ வேண்டும் உலகத்திலும் இருக்க வேண்டும் என்ற ஒரு பெருமையான சுவாபங்கள் ஆளுகள் செய்து எடுப்பதற்கு முடியாதவர்களாக மாறிவிட்டார்கள் பிள்ளைகளாக நாம் முற்றிலுமாக நம்மை அழித்து இயேசுவை பின்பற்றி செல்ல வேண்டும் என்று அருமை ரசிகராகி ஆண்டு விடுத்து நமக்கு போதை ஒண்ணாமதிகாரம் இருபத்தி ஒன்பது வாசிக்கின்ற பொழுது சுவாசிக்கிறவருக்கு மாத்திரம் இல்லை அவரோடு கூட பாடுகளை சைப்பதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறதையே என்று சொல்லி பரிசுத்த போக சொன்னதாக வாசிக்கலாம் ஏனெனில் கிறிஸ்துவமாக பாடுபடுகிறது என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டு இப்பொழுது கேள்விப்பட்டதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டு இப்பொழுது கேள்விப்படுறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு என்று ஆதிசபையார் கருதுகின்றார் நமத்தில் வாசித்து அது மிக கஷ்டமான ஒரு வாழ்க்கை தண்டனைக்குரிய ஒரு வாழ்க்கை வெறுப்படையக்கூடிய ஒரு வாழ்க்கை சுகமோகம் ஒரு வாழ்க்கை அகிலமாக நமக்கு கேசுநாதனை விசுவாசிக்கிறவருக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுகளை சகிப்பதற்கு மறலப்பட்டிருக்கின்றது என்னிடத்தில் இப்பொழுது நீங்கள் கண்டும் கேட்டிருக்கிற இந்த பாடுகளே உங்களுக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே எழுதுகிறார் பின்பற்றி வருகின்ற நமக்கு பல பாடுகள் எல்லாம் வர முடியுமா அதற்கூடாக இயேசுவை மாத்திரம் பின்பற்றி தவறாக வந்துவிட்டோமோ இயேசுவை பின்பற்றினால் எல்லாரும் பகைக்கிறார்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் சமுதாயமே தவறாக என்கிற உணர்வுதான் நமக்கு வரும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அது சிலுவையை சகிக்கின்ற சிலுவையை சுமக்கிற ஒரு அனுபவம் என்று சொல்லி பரிசுத்தேதவாக்கின் சொல்லுகிறது மூணாம் அதிகாரம் விரு கல்லறையில் எழுதிப்படிச்சு செத்து இருந்தாலும் கள்ள நோட்டடி கல்லற அடித்துக் கொண்டிருந்தாலும் எழுதப்படுகிறார் அவர்கள் கூட இவரும் உயிர்த்தல் என்றெல்லாம் எழுதி வைத்திருப்பார்கள் என்ன வாங்க தெரியுமா அவரோடு பங்கு பெற வேண்டும் பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மனத்துக்கு மனத்துக்குள்ளாகி எப்படி ஆய்வு நான் மறித்தோருந்து உயிரோடு தகுதியாக மடிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு என் குப்பையுமெண்டுகிறேன் பெரிய கப்போல் வியாபாரியுடைய மகன் நியாயபுரமான குற்றஞ்சாட்டப்படாத பெரிய மனுஷனாக மாறு கொண்டிருந்தவர் அப்பாருக்குரியவன் வச்சிருந்தார் ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு முன்பாக என்னுடைய பெயர் கூட பெருமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் மூன்றாவது எடுத்துக் கொள்ளப்பட்டு ரகசியெல்லாம் அறிந்து கொண்டவர் தெய்வீகம் என்றால் என்ன என்று சரியாக புரிந்து கொண்டவர் பின்பற்றி வருகிற என்ன கிடைக்கும் என்பதை சரியாக அறிந்து கொண்டபடியினால் எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டுவிட்டார் என்று சொல்லுகின்றது அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் விட்டேன் அதை குப்பையுமாக எண்ணுகின்றேன் சில காரியங்கள் எல்லாம் விட்டு விடுவாங்க ஞானம் நடக்கும் பொழுது பிறக்கே அடையடையை சிந்திச்சு பார்ப்பாங்க கொஞ்சம் போட்டு கண்ணாடியிலும் நமக்கு வருகின்ற இயேசு பின்பற்றுகின்றவர்கள் முற்றிலுமாக உலகத்தை விட்டு வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றனர் சபை ஆரம்ப நாளில் பிரசங்கம் பண்ணும் பொழுது அநேக காரியங்களில் சிறிஸ்தாந்தங்களாக கூறி கடைசியாக ஒரு வார்த்தை பிடிச்சொல்லுகின்றார் அப்போது இரண்டாம் அதிகாரம் தற்போதாவது ஒரு அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு சந்ததி விட்டு விலகி உங்களைக் கொள்ளுங்கள் என்றும் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறையை மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் ஏறக்குறைய மூவாயிரம் பேர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் சங்கடமாக இருக்கிறது கொடுக்க கூடாது தேவனை பின்பற்றுகின்ற ஒரு வாழ்க்கை தேவனோடு தெய்வீகமாக மாற்றப்படக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கின்றபடியால் அருமையான தேவஜானமே புறமதத்தூர் எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள் வாழ்க்கை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் புறமதத்தூர்கள் எண்ணுகின்றனர் பக்தி என்று சொன்னால் உலகத்தை வெறுத்த வாழ்க்கை தான் பக்தி என்று சொல்கிறார்கள் கிறிஸ்தவ மதம் உலகத்தில் உச்ச நிலைக்கு பக்தி என்று சொல்லி கிறிஸ்தவம் போய் கொண்ட காலத்தில் வந்திருக்கின்ற சந்திதி விட்டு வேறுபட்டு ரசித்துக் கொள்ளுங்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஏனுடைய மகத்துவங்களை பேசுகிறதை கேட்டு புத்தப்பட்டவரான உபதேசத்தை கேட்ட பிறகு ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வேண்டும் என்று சொன்ன மாறுப சமுதாயத்தை விட்டு விலகி வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது பேசுவை பின்பற்றுகிறவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொன்ன பொழுது சிலர் மாத்திரம் சந்தோஷமாக யாரும் ஸ்நானம் பெற்றார்கள் சுமார் மூவாயிரம் பேர் மாத்திருந்தால் அன்றைக்கு சேர்க்கப்பட்டார்கள் மற்ற யாரும் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை நல்ல உபதேசம் தான் வேண்டும் ஆனா உலகத்திலாம் விட கஷ்டமாச்சுதே ால் நாம் இயேசுநாதை பின்பற்ற வேண்டும் என்று ஆவியான தைரியமாக சொல்லலாம் உன்னை விதமாக மாறிவிட்டீர்கள் ி பின்பற்றி சொல்லுகின்றோம் என்று சொல்லி இருக்கிறார் தன்னை தான் மறுத்து தன்னுடைய செல்வி எடுத்துக்கொண்டு இதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறபடியால் நாங்கள் இப்படி என்று சொல்ல வேண்டுமாம் அநேக பாடுகள் உபத்திரவர்கள் இந்த பாதையிலே உண்டு என்று சொல்லுவேதன் சொல்லுகின்றனர் முக்கால்வாசி கடந்து வந்துவிட்டோம் கழிக்கிற உபத்திரங்களை பார்த்து சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற முடியுமா நம் நிலைத்து நிற்க முடியுமா என்கிற அவிசுவாசங்கள் பலருக்கு உண்டாகிறது போகிறதை போல கடலில் நடந்து ஆறு என்று சொல்லி சொல்லி அவரு நடந்து போய் கொண்டிருக்கின்ற பொழுது இடையிலேயே காற்றும் புயலும் அலைகளும் அதிகமாக ஆரம்பிக்க ஆரம்பித்து விட்டார் நினைத்திருந்தால் அதை அமைதிப்படுத்தி இருக்கலாம் அமைதியான ஒரு வாழ்க்கையில எல்லாம் நடத்தி கொண்டு போயிருக்க முடியும் பின்பற்றுகின்ற வாழ்க்கை இப்படித்தான் சொல்லுகின்றது அதிகமான வருத்தங்களும் நெருக்கங்களும் சூழ்நிலை உண்டானாலும் எனக்கு போதும் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மிக நம்பிக்கையாக பிரியமான தேவ ஜனமே போலியான ஒரு மத்தி ஒளி நாம் வாழ்ந்து உலக லட்சிகராக ஒரு வாழ்க்கை சிலுவையினாலே சம்பாதித்து வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக நமக்கு ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அதிகாரம் வாசிக்கும் பொழுது பவுர் அங்கே அநேக ஆலோசனைகளை மக்களுக்கு சொன்னதாகவும் வாசிக்கலாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி வழியாய் ரா பிரிவாசத்தில் நிலைத்திருக்கும் மாறாத ஒரு ராஜ்யம் என்றைக்குமே அழியாத ஒரு ராஜ்யம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது அறியாத ஒரு ராஜ்யத்தை அழிந்து உருவாகி கொண்டு வருகின்றனர் ஆயிரம் அரசு அரசாட்சிக்கு பிறகுதான் நிரந்தரமாக அழிக்கப்படும் அந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் இன்றைக்கு அழிந்து கொண்டே இருக்கின்றது அழிக்கப்படும் என்று சொல்லி மனு மக்கள் எல்லாம் பூமி அப்படித்தான் இருக்கும் மது மக்கள் அழிந்து கொண்டிருப்பார்கள் இந்த முழு பூமியும் இருந்து சரம்பலாக அரசாட்சி செய்து முடித்த பிறகு அநேக உபோத்திரங்களை வழியாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார் ஆம் புரிய மாணவர்களே சிலுவை என்று சொல்வது உபோத்திரவத்தை சுமந்து கொண்டே பின்பற்றிகின்ற ஒரு வாழ்க்கை உபோத்திரம் வேண்டாம் என்று வாழ்கின்ற வாழ்க்கை கிருஷ்ண வாழ்க்கை அல்ல பாவம் சண்டிக்கப்படுகிற உபோத்திரத்தை சொல்லவில்லை வசனத்தின்படி வாழ்வு கொண்டிருக்கின்றபடியால் உலகத்தினுடைய ஆசா ஆடம்பரங்களை விட்டு உலகத்தினுடைய மாயை விட்டு விலகி வாழ்கின்றபடியினால் உலகத்தார ஐக்கியத்தை விட்டு மறுத்து வாழ்கின்றபடி பல சூழலிலேயே நமக்கு சில உபோத்திரங்கள் இருக்குங்களா ஒருவர் பரிசுத்தடையிலேயே மாட்டார்கள் மனுஷனுக்கு நல்லா சாப்பிடணும் பாவம் செய்யணும் என்றுதான் மனிதர்கள் எல்லாரும் விரும்புகிறார்கள் அப்படித்தான் உலகம் எல்லாம் பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்றது எங்கே உபோத்தரவு இருக்கிறதோ அங்கேதான் தூய்மை இருக்கும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்ற இசு தம்முடைய பிள்ளைகளை உபோத்தரவுத்தின் வழியாக நடத்துகிறார் ஒன்று ஒன்றாம் ஆறு ஆறு நாம் இப்படிவா செய்வோம் சந்தோஷப்படுகிறீர்கள் நினைக்கும் போது அவசியம் கொஞ்ச காலம் அதிகம் விசுவாசம் சோதிக்கப்பட்டு புகழ்சியும் புகழ்ச்சியும் இருக்கிற ஒருவரும் சத்தத்தை கேட்டு நிற்க மாட்டார்கள் ஒளிந்து கொள்வார்கள் ஒளிந்து கொண்டால் என்று தெளிவாக அதுவரையில் உறவாடி மனமக்களோடு தோட்டத்தில் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது ஆதாமே எங்க இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டேன் அறுபது வழிபடும் பொழுது சத்தோடு தேவைய காலத்தோடு வானத்திருந்து இறங்கி வரும் பொழுது மறைந்து கொள்வார்கள் எதிர்கொண்டு கடந்து செல்வார்கள் நமக்கு ஒரு சோதனை இருக்கிறது அநேக சோதனைகள் உண்டு என்று சொல்லுவேதன் சொல்லுகின்றது மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை அழிந்து போகிறப்பாக சோதிக்கப்படும் அதை பாடுக்க வெளியேறப்பெற்றதாக இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்பட்டு பேசுகிற வெளிப்படும் பொழுது உங்களுக்கு மகிமையும் கணத்தையும் கொடுக்கும் என்று சொல்லித்தாமி சொல்லுகின்றார் ஆம்புரியமே பாடுகள் வந்து ஒரு மனுஷனுக்கு வேதனைகள் வருத்தங்கள் வரும் பொழுது அவன் பாபத்தை விட்டு விலகியிருப்பான் என்று நாலாம் அதிகாரம் ஒன்றிரண்டு சொல்லியிருக்கிறார் ஜ <laughs> நமக்காக மாம் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் விட்டு படிக்கிறதுனால இப்படி ஆகும் என்று சொல்லவில்லை வருகிறது ஜபம் பண்ணிக் கொண்டிருக்கும் போதே எப்படி பாவத்திருந்து விடுதலை ஆகும் கூட நடத்துகிறார் என்று சொல்லுகின்றார் இப்படி இருக்கு கிறிஸ்து மாமேசத்தில் பாடுபட்டால் ஏனென்றால் பாடுபடுகிற சத்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு வைத்திருப்பான் என்று சொல்லுகின்றார் ஏன் இந்த செல்வியை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்ளரிசுத்திலுவையில் மக்களை பரிசுத்தோல நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அனிதன உருவாகிற தீய உணர்வுகள் எல்லாம் மாற்றப்படும் நாம் தூய்மை அடைவதற்கு சுத்தத்தை மாத்திரம் செய்து வாழ வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக்கி கொள்வதற்கு பாடுகளுக்கு செல்வதையே வழி என்று சொல்லுவேன் சொல்லுகின்றது காப்பாடுகள்ஷ்டரவும் பொறுமையையும் பொறுமை பரீட்சையும் நம்பிக்கை உண்டாகிறது என்பதை அறிந்து தங்கள் உபோத்தரவுகளிலேயும் பாராட்டுகிறோம் அப்படித்தான் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் அருமையான தேவ ஜனமே பின்பற்று நாம் நமக்கு வருகின்ற சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று கூறுவதற்காக ஆண்டவரின் புத்தகம் மூன்றாம் மூன்றாவது வாசிக்கின்ற நேரத்தில் கடைசி நாட்களில் கருத்தடுத்த முடிவு எப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறத வாசிக்கலாம் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு காணிக்கை செலுத்தும் படிக்கும் பொண்ணை போலவும் வெள்ளியை போலவும் அவர்களை பொண்ணை போலும் வெள்ளியை ஆராதனை செய்கின்ற மக்கள் நம்சுத்தம் இல்லாது நாம் செலுத்துகிற காணிக்கை அது அங்கீகரிக்கப்பட மாட்டார் என்பதை என மக்கள் நான் புரிந்து கொள்ளுங்கள் எதிர்பார்க்கிறார் சுத்தமான துணமும் காணிக்கையும் செலுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அஸ்தமிக்கு திசைக்கு நாமும் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவ இருக்கும் என்று எல்லா சுத்தமான தூவமும் காணிக்கையும் செலுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டு விரும்பி இந்த கடைசி நாட்களிலே கருத்து திருச்சி உருவாக்கி மதுமக்களை சுத்தமாக்கி சுத்தமான தூவமும் காணிக்கையும் படைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கிறபடியால் நம்ம அவர் புடமிட்டுக் என்று எதும் சொல்லுகின்றனர் நமக்கு வருகிற கஷ்டங்கள் துன்பங்கள் வியாதிகள் வேதனைகள் வறுமைகளுக்கு எல்லாம் என தெரியுமா சுமந்து கொண்டே இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று காவியானவர் கூறுகிறார் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற இவரே பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வசனத்திலே ஓசையே விசுவாசத்திலே பெரியவனான வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாறுதலை கொடுத்தவர் எழுதுவதும் சந்ததி விட்டு ஒரு வேதப்பட்ட நிலைக்கு கடந்து வருகின்றார் வைத்தியாளக்கூடிய இளவரசனாக இருக்கக்கூடிய அந்தஸ்தை வறுத்து காரணம் பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை சிலருக்கெல்லாம் நல்ல பணக்காரன் இயேசுனார் பலர் பின்பற்றி வருவாங்க போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்பதற்கு எனக்கு இல்ல ஆசிர்வாதம் இருந்தால்தானே மக்களும் பின்பற்றுவார்கள் என்று பலர் எண்ணுகிறார்கள் நிச்சயமாக இயேசுவை பின்பற்றுகிற வழியா இல்லை சாத்தான ஒரு நாள் இயேசு என்னை பணிந்து கொள்ளும் இதையெல்லாம் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி முழு உலகத்தையும் காண்பித்தான் என்று சொல்லியிருக்கிறேன் உலகத்தில் உள்ள செல்வங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று விரும்புகிற அருமையாளி மோசி விசுவாசத்திலே பெரியவனான பொழுது பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை முதலாவது வருகின்றார் ஹலோ இந்த அரண்மனை வாழ்க்கை எனக்கு அவசியம் இல்லை வாழ்க்கை எனக்கு அவசியம் இல்லை இந்த மாத்திரம் சிலுமையை சுமக்கட்டும் நாம் எல்லாம் சுகமுகமாக வாழும் என்று மக்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறுமையில் சம்பாதித்தது ரஷ்மார் இப்படிப்பட்டதால தன்னை மறுத்து மனுஷன் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பிரிவீக வாழ்க்கை நன்மை செய்திருக்கலாமே இஸ்ரேல் மக்களை வாழ வைத்திருக்கலாமே புத்தி இல்லாமல் கட்டுப்போனி பல தூசித்திருக்க முடியும் அவருக்கு தெரியும் அவர் அந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கவில்லை இனி வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்தார் என்று எவ்வளவு நிர்பகரத்தா சொல்லுகின்றார் விசுவாசத்தில் அவர் பெரியவன் ஆன பொழுது பாகவனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் ஜனங்களை துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு சொல்வது ஒரு வாழ்க்கை இறைவன் எப்படி என்ன வாழ வைக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறாரோ இறைவன் எப்படி இந்த உலகத்தினால் வாழ வேண்டும் என்று விரும்பி இருக்கிறாரோ அப்படியே வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டு நமக்கு ஒரு பிரமாணத்தை வைத்துக் கொண்டு நான் சுவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நம்மை ஏமாற்றிக் கொள்ளுகிறதாக இருக்கும் என்று சொல்லுகின்ற அவரசர் வழித்தி ஜனக்கு ஒரு பெரிய இருக்கின்றான் தேசத்து வாழ்க்கை எதிர்பார்க்கவில்லை அதை விட சிறப்பானது எய்த் உலகத்திலே அதிக செல்வம் வரை இந்த நாடு எயித் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகின்றது எல்லாரும் பஞ்சம் அழைப்பதற்கு சொல்லுகின்றது அறிந்துவிடவே விசுவாசித்திருக்கிறது உண்மையாக இருக்குமானால் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அல்ல அந்த உலகத்தில் வாழ்வதற்காக விசுவாசிக்கிற சிறுவை இந்த உலகத்தில் இனி ஊர் உலகத்தினை மாலை வைப்பதற்கு அழைத்துக் கொண்டு போவதற்காக செலுமியை சுமந்து கொண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார் நிந்தையை அதிக பாக்கி மந்திரினி நான் யார் நிதித்தாலும் பரவாயில்லை யார் தூசித்தாலும் பரவாயில்லை எனக்கு தேவை அந்த ஆண்டவர் சொந்த பெத்தில் அமைப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் செய்து நான் மாத்திரம் பின்பற்றுவேன் அவர்களை அழைத்துக் கொண்டு போகத்தான் இயேசுநாதர் வரப்புகிறார் மாயமான வாழ்க்கையில் இருக்கின்றவர்களை அல்ல மனப்பூர்வமாக இயேசுவை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கருத்துவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கருத்தருக்கு அவர்கள் காணிக்க படைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசுகளை சுத்திகரிக்கிறார் என்று தரிசி சொல்லுகின்றார் ஆம்பியமான தேவ ஜனமே வரு உணர்ந்து அது சுமந்து கொண்டே இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆவியான விருத்திருடம் பெற்றுகின்ற ஓமர் ஆறாம் வாசிக்கும் பொழுது சிலுமையிலே என்ன சம்பவத்துக்கு அவரை பின்பற்றி விட்டவர்களுக்கு காரணம் பழைய மனுஷன் சிலுவில் அறியப்படும் பிறகும் பழைய வாழ்க்கை மாறவில்லை என்று சொன்னால் அவர்கள் இயேசுவை பின்பற்றவில்லை உலகத்தை தான் மறைமுகமாக பின்பற்றுகின்றார்கள் இயேசுநாதிரி சிலுவையில் அறிவதற்கு காரணமாக இருந்த மக்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாமோ இயேசுவை பின்பற்றி பழைய மனுஷன் அவர்களோடு சிறு அறையப்பட்டிருக்கிறது என்பதை உணர்கிறோம் என்று ஆவியான ஒளிந்து போகும் அவரோடு சிறுவையில் அறியப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் அறையப்பட்டவாசு பெற்று மக்களுக்கு பார்த்து வாழ்வு கிடைக்கின்றது ஏன் இப்படி மாறிவிட்டார்கள் வாழ்க்கு வா அந்த சரீர செல் அடிக்கப்படவில்லை மாறித சொ தங்களை மறுத்து கிறிஸ்துவை பின்பற்றுகர்கள் மாசத்தையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் அருமையானவர்களே அப்படிப்பட்ட ஒரு புனித வாழ்க்கையை நமக்கு தருவதற்காக சென்று ஆலோசனை சொல்லுகின்றார் அவரை பின்பற்றுகின்ற மக்கள் தன்னுடைய சுயத்தை எல்லாம் வெறுத்து தங்களையே முற்றிலுமாக வெறுத்து எனக்கு இயே சுமாத்திர போதும் என்று சொல்லி பின்பற்றி வருகின்றவர்கள் தம்முடைய மாமிச உணர்ச்சிகளை சொந்தமான விருப்பங்களை எல்லாம் சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று சொல்லி மறுசுத்த ம்ினியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் கொலைகள்ரிகள் முதலானவை இப்படிப்பட்டவர்களை சொல்லுறவர்கள் என்று சொன்னேன் இப்பொழுதும் சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்போ சொல்லுகின்றார் அவை யாவன விபச்சாரம் அசுத்தம் காமவிகாரம் கோபங்கள் களியாட்டுகள் ஒருவரும் செல்ல மாட்டார்கள் அகிலெல்லாம் சிலுமையில் அடிக்கப்பட வேண்டுமானால் தன் சிலுமையை சுமந்து கொண்டு பின்பற்ற வாழ்வு கிடைக்க போகிறது அருமையான தேவஜனமே ஒரு புனிதமான வாழ்க்கை சமுதாயத்தில் பலரதை பரியாசமாக எண்ணலாம் என்னை ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கை உலகத்தை அனுபவிக்க தெரியாத வாழ்க்கையின்னு சொல்லி சொல்லலாம் அதை குறித்து தேவ ஜனங்கள் கலக்கம் அடைந்து விடாதபடி நாம் இயேசுவை போதும் மாறிக்கொண்டிருக்கின்றோம் நமக்கு முன்னால் பருசூத்திரங்களில் இப்படிப்பட்ட ஒரு புனித வாழ்க்கை அடைந்திருக்கிறார்கள் நாம் அந்த வாழ்க்கை அடைவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறபடி நான் சொல்லுகின்றார் என்னை பின்பற்றி வர விரும்புகின்றவன் தன்னைத்தான் உணர்வுகளை வறுத்து தன்னுடைய சிலுவை சுமிந்து கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என் இறைவனாக இருக்கின்றது போல இயேசுடைய சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அரைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் பழைய மனுஷனையும் கிரியர்கள் செயல்விகளையும் அவரோடு அடைந்து விட்டார்கள் அவற்றை மாற்றிக் கொண்டவர்கள் பின்பற்றின மக்கள் அங்கிருந்த பேச்சுகள் திறமைகளை பார்த்து ஊதர்கள் சுனாவில் அவரை போல வாழ்கின்றார்கள் அவரை போல பேசுகிறார்கள் அவரை போல ஊழியர்களால் என்று சொன்னது போல திருச்சமின் பிள்ளைகளாகி நம்மை பார்த்து சமுதாயம் இப்படி வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அவர்களை பாடுபடுவதில் தியானிக்க வந்திருக்கின்ற பழைய மனுஷன் பழைய ஜீவியம் அவர்களோடு சொல்லுகின்றார் இன்னும் பல உணர்வுகள் நம்மிடத்தில் கோபங்கள் வைராக்கிகள் சண்டைகள் மார்க்க பேதங்கள் பிரிவினைகள் பொறாமைகள் இவெல்லாம் அநேகம் தலைவர்கள் காண முடிகின்றது இவைகளும் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் என்று இயேசு சொல்லுகின்றார் குண்டணி பேசுதல் சகோதரர்களுக்கு விரோதமானவர்களை சிந்திப்பது இவ்வளவு எனக்கு தேவையில்லை என்று சொல்லி இந்த விளை சிலுவையில் அறைந்து விட்டு செல்ல குடிமக்களாக காணப்பட வேண்டும் என்று இங்க ரெண்டு குருந்தி நாலாம் அதிகாரம் எட்டு முதல் பதினொன்று வரை வாசிக்கும் பொழுது ரெண்டு குறிந்த நாலாம் அதிகாரம் எட்டு முதல் பதினொன்று வரைக்கப்பட்ட ஒடுங்கி போகிறது இல்லை கலக்கமடைந்து மன முடிவடைகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பக்கத்திலும் நெருக்கங்கள் உண்டாகிக் கொண்டே இருக்குமாம் சொந்தத்திலும் சரி உறவிலும் சரி ஊரிலும் சரி வெளியிலும் சரி சமுதாயத்திலும் சரி நெருக்கம் ஏனென்றால் அவர்களோடு உள்ள வாழாதப்படின்னாலே உலகத்தாரோட ஒத்து போகாத நெருக்கங்கள் வர முடியும் என்று சொல்லி சொல்லுகிறது எப்படி நெருக்கப்பட்டு ஒடுங்கு போகவில்லை கலக்கம் அடைந்து மன முடிவடைகிறது இல்லை துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டும் அடிந்து போகிறது இல்லை ஏனென்றால் கருத்தனமாக இயேசுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுது எங்களுடைய சுமந்து தெரிகிறோம் ஒன்று மா தீய உணர்வுகளை அழைத்துக் கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி அவர் வெளிப்பட வேண்டுமானால் மன்னத்துக்குரிய சுவாபங்கள் உணர்வுகளிடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஆதிசபையார் கூடி வந்திருந்த இடம் அசைந்தது அந்த கருத்துடைய ஜீவன புறப்பட்டது எல்லாரும் கண்டு பயப்பட்டாலும் எழுதியிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா எல்லாருடைய மாமிச உணர்ச்சிகளும் போய்விட்டது அழிக்கப்பட்டவர்களாக வல்லமை மாற்றமாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்றார் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் காணப்பட வேண்டும் என தெரியுமா ஏற்படுகின்ற உணர்ச்சிகள் தீமையானவர்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றால் பகுதி விதமாக சொல்லுகின்ற எங்கள் மாமிசத்தில் ஒப்புசத்தின் கிரிகளை அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்றார் அமதமான ஒரு உணர்வு இந்த நாட்களை உருவாக்கி நமக்காக மறித்து இருக்கின்றபடியால் ஏன் வெளியமாகவில்லை நம்மிடத்தில் ஏற்படுகின்ற மாமிசத்தின்கிறிகள் அளிக்கப்படவில்லை என்பதை உணர்ந்து வெளியங்கமானவுடனே நம்ம எல்லாரும் ஒரு விதமாக எண்ணுகின்றார்கள் பரிசுத்தாவியை பெற்றார்களாம் பேசுகிறாங்க கெட்ட பார்த்து பேசுறாங்க போய் சொல்றாங்க குண்டணி அணக்கிறாங்க மற்றவர்களை பகைக்கிறாங்க கண்டா தோத்திரம் கூட செல்ல மாட்டாங்கிறாங்க ஆத்திரப்படுறாங்க இதெல்லாம் எதை காட்டுகிறோம் தெரியுமா நாம் இன்னும் உலக மக்களை போல்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுகின்றோம் என்று பாடும் நமக்கு என்ன கிடைத்து பழைய மனுஷன் அவரோடு கூட சினிமையில் அறியப்பட்டது என்று அறிந்திருக்கிறோமே அறியப்படவில் சொன்னால் மறுபடிய வாழ்க்கையில் சில நெருக்கங்களை சில வருத்தங்களையும் சில சிட்சைகளையும் தண்டனைகளையும் தந்து கொண்டிருக்கிறார் பலர் அதை உணர்கிறது நேற்று ஒரு தவறு செய்திருப்போம் தலைவியின் பெரும்பாடியில் அதனால் நான் வந்தது என்று உடலான போராசலா இருக்கு நான்கொரு உடனடியாக நம்ம விட்டு விலகுவதில்லை அவர் நம்மை சுத்தமாக சுத்தமாக எப்படியாலும் கண்டித்தாலும் தேவனாத்துக்கு சேர்க்க வேண்டும் என்று வைராக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறார் ஆக தேவ ஜனங்கள் இந்த பாடல் மரணத்தியான கூட்டத்திலே பழைய மனுஷன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டு விட்டது நான் இனி பிழைத்திருப்பது இந்த ஆண்டவருக்காகவே என்ற ஒரு தீர்மானத்தோடு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார் வாசிக்கலாம் சொல்ல சொல்லது சிலர் நினைக்கிறது போதிக்கிறது போல அல்ல அது சாக வேண்டும் என்று சொல்லுகிறார் கோவில் மணி மிக அழகாக இருக்கிறது பார்க்கிறது பலபளப்பாக முத்தை பலபளப்பாக இருக்கின்றது நிலத்திலே விழுந்த உடனே வெடிக்க ஆரம்பித்து விடுகின்றது போய்விடுகின்றது பெண்ணர் அதில் இருந்து தளர் வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கின்றோம் அதுபோல் நமது மூலமாக ஆற்றுவாங்க மீட்கப்பட வேண்டுமானால் நம் இயேசுநாதருக்கு சாட்சிகளாக வாழ வேண்டுமானால் இவர்கள் இயேசுநாதருடைய பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டுமானால் உலக ஆடம்பரங்கள் சொந்தக்காரர்களால் சரியாக இருக்கலாம் நம்மை பின்பற்றி அனைவரும் நிலத்தில் விழுந்து செத்த மணிகளாக தண்ணீர் கோதுமை ஏராளமானது போல விரும்புகிறவன் என்னை ஆக்குமாக்களை இறைவனிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றவன் கோதுமை வழியை போல மாற வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொத்துதாக முத்துல வாசிகள் தனித்திருக்கும் சொத்துவையானால் மிகுந்த பலனை கொடுக்கும் அலேலியமே யார் புகைத்தாலும் சரி வருத்தாலும் சரி நான் இப்படிநாதனுடைய பிள்ளை நான் இருக்கிறேன் அவர் என்னோடு வாசம் அணுகின்றார் அவர் மறித்து உயிர் தளர்ந்து பரவகத்துக்கு சென்று என்னோடு வாசம் பண்ணிக் கொண்டிருக்கிறபடி நான் நான் இப்படி தான் வாழ்வே என்று தீர்மானத்தோடு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளு உலகத்தில் கொஞ்ச காலம் மாத்திர வாழப்போகின்றோம் செல்லப்போகின்றோம் ஆடம்பரத்தில் வாழ்கின்ற மக்கள் எல்லாரும் நரக வேண்டனுக்குள்ளே செல்லப் போகின்றார்கள் ஆசிரியர் விளக்கமாக நமக்கு காண்பித்திருக்கிறார் நிறைந்தவன் மனிதர்கள் யாருமே அவனை எட்டி பார்ப்பதற்கு விரும்பாமல் நாற்றம் அடித்தவர் சரியமுடையவன் ரைசில் புறவாசல் இருக்கிற குப்பத்தூர் பக்கத்திலேயே கார்ந்து கொண்டிருக்கிறார் நாய்கள்ரு நக்குழுகின்றது விரு சில நொட்டி துண்டுகளை நம்முடைய உலகத்தில் எதற்காக தெரியுமாரு அழைத்து கொண்டு போகும் நாள் வருவரிலும் இந்த சரீரத்தில் வாழ வேண்டிய அவசியம் இருக்கின்றது நான் வாமை கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றபடியினால் து மத்த விழுந்து சாக வேண்டும் என்று சொல்லி அறிவனாக சொல்லுகின்றார் சத்தியலானால் மிகுந்த பலனை கொடுக்கும் அலேலியா ஒரே ஒரு ராஜுபாலான இருந்தது குடும்பமல்லதே இயேசு கட்ட பகவல் சொல்லுதா கட்டராக அப்போது நீ விட்டாரு ரட்சிக்கப்படுவீர்கள் ஏன் ரட்சிப்பு உண்டாகவில்லை என்பதை ஒவ்வொரு உணர்ந்து கொள்ளுங்கள் உதவுமணியார் நிலத்து கொண்டு செத்துவிடுமானால் நிச்சயமாக பலன் கொடுக்க ஆரம்பித்து விடுகின்றது வல்லமை யாருமே இருக்க முடியாது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான் இறைவனாக இறங்கினேன் எண்பத்தி எட்டாவது வருஷம் திருச்சபைக்குரிய கடந்து சென்றேன் கடந்து சென்ற சில மாதத்திலிருந்தே ஜமிக்க ஆரம்பித்தேன் ஆண்டு வரை கருத்துராக அப்போது நீட்டால் சொல்லி இருக்கிறதே என்னுடைய குடும்பத்தில் யார் ரசிக்கப்படவில்லை அப்படி விசுவாசத்திலே குறைவிருந்தால் சொல்லித்தாரும் என்று நாள் இரவிலே ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய விசுவாசத்தை நான் அறிந்திருக்கிறேன் ஊருக்கு செல்கின்ற நாளிலே என்னுடைய குடும்பம் ரஷிக்கப்படும் என்று சொன்னார் ரட்சிப்பை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை அநேக மக்கள் மீட்கப்படாமல் இருப்பதற்காக சொல்வதற்கு ஆட்கள் இல்லை இயேசுநாதன கடவுள் என்று சொல்வதற்கு ஆட்கள் சாத்தானுக்கு கடவுள் என்று தெரியும் வெற்றி போர் எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க ஆன முடியினால் மனிதர்கள் ஆறு கொண்டிருக்கிறார்கள் அறிவியலான தேவஜானமே ஆண்டு இரவின் அறிப்பு ஊருக்கு வந்திருந்த நேரத்திலே குடும்பமெல்லாம் வைக்கப்பட்டது ஆகையினால் அறிவியாளர்கள் ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா கோபுமணியான நிலத்தில் விழுந்து சாக வேண்டும் அழிக்க வேண்டும் பாடுமரத்தியான கூடத்தில் கலந்து கொண்டிருக்கின்றதானதான் என் இயேசு மறித்தது எனக்காக நான் இன்றைக்கு வாழ்வதில் இயேசுக்காக இன்று உணர்வு நம்பத்தில் காணப்பட வேண்டும் நமக்காக வாழ்வதற்காக இயேசு நமக்காக மறிக்கவில்லை அவருக்காக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அறிவித்துக் கொள்ளுகின்றோம் தன்னை தான் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று இறைவனாக சொல்லுகின்றார் கிடைக்கும் தெரியுமா அவருடைய மறுத்த எல்லாருக்கும் இரண்டாம் பாவிகள் உயிர்த்தான் போகின்றார்கள் உயிர்த்தல நியாயம் இருக்கப்பட்ட நரகத்துக்கு செல்ல போகின்றார்கள் அவருடைய உயிர்த்தழிலே பங்குபடக்கூடிய மனுஷன் அவருடைய மரணத்தில் இணைக்கப்பட்டோமானால் அவருடைய உயிர் தழிலின் சாயலும் இணைக்கப்படுவோம் என்று சொல்லித்தாமி அந்த மரணத்தின் சாயல் மனத்தில் காணப்பட வேண்டும் என்ன என்ன காரியங்கள் மறிக்காமல் இருக்கின்றதோ அவை எல்லாம் மறிக்க வேண்டும் ஒரு நாடில் உயிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு உறுப்பாக செத்துக் கொண்டே செயல்பாது கொஞ்சம் சத்தம் தொண்டைக்குள்ளது போயிட்டு செத்து போட்டு பாவ உணர்வுகள் இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் செயல்படுகின்றது என்பதை நாம் அறிந்து உணர்ந்திருக்கின்ற அறிக்கை விட்டுவிட்டு மறித்து விட்டேன் மறித்த சீரத்தில் இங்கே வரக்கூடாது வர முடியாது செத்து போன சரீரத்தில் உயிர் வராது அதுபோல பாவங்கள் இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றது அந்த மரணத்தின் சாயில் இணைக்கப்பட்டிருப்போமானால் அவர்கள் தான் உயிர்த்தில் பங்கு பெறப் போகிறார்கள் இரண்டாவது அறகுறையான முதலாவது உயிர்த்திலே பங்கு பெறுகின்றார் அவர்கள் மேல் இரண்டாம் அதிகாரம் இல்லை என்று சொல்லித்தான் சொல்லுகின்றனர் அதனால் அருமையான தேவ ஜானமே சரீரத்தில் இருக்கின்ற பாவ உணர்வுகளை சிலுவையில் அறைவதற்கு அடிஞ்சில ஒப்பு கொடுக்க மாட்டார்கள் விரும்பாத ஆண்டு ஒரு கட்டாயப்படுத்தி யாரையும் பரிசுத்த போறதே கிடையாது மிக கவனமாக பாவத்தை வெறுத்து அது நம்மளத்தில் இருக்கவே கூடாது சிலுமையில் அறையப்பட்டுவிட வேண்டும் என்று சொல்லி மாமிசத்தின் அவருடைய ஆசை இச்சைகளையும் சிலுமையில் அரைந்திருக்கிறாள் என்று சொல்லியாவின் அனைவர் சொல்லுகிறார் கலாத்திர ஆறுபதி பதினாலாவது அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைவையில் அறையண்டி இருக்கிறேன் நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன் என்று சிறுத்த பவுல் எழுதுகின்றார் செலுமையை குறித்து இல்லாமல் வேறென்றை குறித்து மேம்பை பாராட்ட ஆதிருப்பேன் ஆக ஒரு எந்த வாழ்க்கையிலே மறுநுர்ந்து கொண்டு போகிறதில்லை பட்டமானாலும் படிப்பானாலும் உத்தியோகமானாலும் உயர்மானாலும் தாழ்வானாலும் செல்வமானாலும் சிறப்பானாலும் அது நமக்கு புறமை இல்லை அது ஒரு அழிந்து போகப் அதனால் போலீசூரும் நானும் நம்முடைய கருத்துராசுகூட சிலுமையில்லாமல் வேறு என்பதை குறித்து மேம்பை அவரால் உலகம் எனக்கு சிறுவையில் அறிவுறுக்கின்றது நானும் உலகத்தில் இந்த சிலுவையில் அறியப்பட்டு விட்டேன் இனி உலகத்தில் வரவே செய்யாது அப்படி இல்லை உலகத்தில் கோயிலுக்கு வந்த கோயில் அப்படி இல்லாமல் படிக்கின்ற முஸ்லிம் பாடுமன்ன தியாக கூட்டத்தில் முற்றிலுமாக சிலுவையில் அறைந்து விட்டவர்களாக இனி உலகம் என்னுடைய வாழ்க்கையில் வரவே செய்யாது உலகம் எனக்கு சிறுவையில் அறியப்பட்டு விட்டது நான் நானும் உலகத்திற்கு அறியப்பட்டு விட்டேன் என்று சொல்ல வேண்டுமா அருமையாளருடைய சிலுமை நாம் சுமந்து கொண்டு போகிற சிலுவை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்றது அந்த சிலுமையை என்ன செய்யமா உலகத்துக்கு நம்மை மறிக்க வைக்கிறது உலக நிமிடத்தில் பெருமை செய்ய முடியாமல் ஆக்கிவிடுவது என்ற சொல்லுகின்றது அந்த சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார் பலிமிருகத்திலே பலி எரிந்து சாம்பலானால் போனால் அந்த ஆண்டவருக்கு சுகந்த வாசனையான பலி அல்ல பாதி எரிந்து பாதி எரியாமல் இருக்கிறது அது சுகந்த வாசனை உள்ளதல்ல முழுவதுமே அக்கிரிதால் எரிக்கப்பட்டது சாம்பல் ஆகி போல அந்த கடவுளுக்கு ரொம்ப பிரியமான சூத்திர பலியாக நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் அவருக்கு மிகுந்த விருப்பம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லுகின்ற பாணியலை பார்த்து தேவதன் சொல்கிறான் நீ மிகவும் பிரியமானவன் வேண்டிக் கொள்ள தொடங்கி தானியலுக்கு பதில் சொல்லிவிட்டு என்பதற்காக தேவ தூதனை அனுப்பியிருக்கிறார் மிகவும் பெரியமான அருமையான இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் பக்கத்தில் சொந்த காரனுக்கா சமுதாயத்திற்கா ஜிகாருங்கள் தூசித்தாலும் தள்ளிவிட்டாலும் ஆகாலம் என்று சொல்லி ஒதுக்க வைத்து விட்டாலும் ஊரை விட்டு தள்ளி வைத்து விட்டாலும் பக்கத்தில் அழகப்பு போற வேண்டிய ஒரு கிராமம் இருக்கிறது அங்கே ஒரு சகோதர சாத்தானால் தாக்கப்பட்டு மிகை கொடிய வியாதிக்குள்ளாகி நருத்துரலால் கைவிடப்பட்டு உடம்பல ஆரம்பி ஊக்கி நீர் எல்லாம் போட்டு கிட்டியெல்லாம் பிச்சது நாட்டில் சுகமாக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் வருஷந்தோரும் பஞ்சி பஞ்சியை பலி செலுத்தக்கூடிய ஒரு சாமியை கும்பிடுறார் செட்டியாத்திலே செட்டியாத்து சாமி என்று சொல்லி ஒரு சாமி இருக்கிறதா எங்க திருச்செந்தூர் பக்கம் சாமிட வளர்க்க சொல்லி ஒரு பண்டி விட்டு மாதிரி வச்சு பெரிய பண்டி ஆகிட்டு எல்லாரும் சாமி சாப்பாடு எல்லாம் போடுவாங்க மாலை எல்லாம் போடுவாங்க எதிர்பார்த்து இதை நினைத்திருக்கிறான் இந்த தேசியை செலுத்திட்டு அவர்களாகுமா என்று சொல்லி சொல்லிட்டான் செத்து போனாலும் செலுத்த மாட்டேன் என்று சொல்லி இருக்கும்போது சபைக்கு அழைத்துக் கொண்டு வந்தார்கள் பாலிக்கு விடுதலை ஆகிவிட்டான் வழங்க மாட்டேன் என்று பண்டிகை வித்து நான் அந்த காசை ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்து விடுவேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணியிருந்தார் இவ பண்டி யாரும் வாங்க வர மாட்டேங்க என்ன பண்டிகை இருக்குன்னு சொல்லி கசாப்பு வந்தா நீ கடத்தில தண்ணீர் எடுக்க விட மாட்டோம் என்றெல்லாம் ஒரு கட்டுப்பாடு வைத்தார்கள் அவன் சொல்லிட்டு அவன் செத்து போட்டாலும் பரவாயில்ல அந்த சாமிக்கு நான் பலி செலுத்தவே மாட்டேன் அவங்க அம்மா காலை கையை பிடிச்சு அழுது எனக்கு காசு கடனை என்னை மூலம் இயேசுக்கு நான் அதை கொடுப்பேனே தவிர இனி நான் யாருக்கும் அதை கொடுக்க மாட்டேன் என்று தீர்மானம் செய்து கடைசியாக ஒரு கசாப்பு கடன் காட்ட சொல்லி பண்டின்னா ஒரு பெரிய டிராக்டர் வேகத்தில அவ்வளவு பெரிய முருகம் அவரு பாதிகளை தான் கொடுப்பேன்னு சொன்னாரு என்னாச்சு எனக்கு போக்குவரத்து செலவருக்கு தூக்கிட்டு வரது ஆளெல்லாம் வேண்டும் எப்படியும் கொடுத்தது லாபம் என்று சொல்லி வித்தால் ராத்திரியோட ராத்திரியை ஊரெல்லாம் உறங்கின பிறகு ஒரு ஆள் சொன்னார சாமியாக்கும் வெட்டி போட்டு நீ சங்கரப்பான சாமியே நான் வெட்டி வைத்துருவேப்பா அதெல்லாம் கூட தள்ளு அதெல்லாம் ஆசாமிகள் தான் என்கிட்ட வந்து எல்லாரும் வெட்டுவாது அங்கிருந்து அரோகத்திலாம் கொண்டு வந்தா தேவைப்பட்டாங்க வெட்டி தீரணும் அப்படி கண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராத்திரி அது படுத்திருந்த இடத்துல மாலை எல்லாம் போட்டு இருப்போம் வண்டி விரும்ப பக்கத்துல பக்கவாட்டில விட்டு வெண்டை ஏற்றி கொண்டு போய் கசா போல வெட்டிட்டாங்க நான் எதிர்பார்த்தாங்க எப்படி அவனை அடிக்கும் பிள்ளை அடிக்கும் தள்ளையை அடிக்கும் என்று எதிர்பார்த்தாலும் ஒருவரே அடிக்கலாம் என்ன சொன்னார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவி எனக்கு ஆதாயம் ஊரெல்லாம் பகைத்தாலும் சரி மறுத்தாலும் சரி தள்ளி வைத்து விட்டாலும் சரி நான் இனி அந்த ஆவிய கும்பிட மாட்டேன் இந்த பேய கும்படமே மாட்டேன் அருமையானவர்களே உலக நேச நம்மை விட்டு உலகவில்லை கஷ்டம் வந்தா இயேசு வேணும் அதுக்கப்புறம் உலக வேணும் என்று சொல்லி வாழாந்த படிக்கு இன்றைய பாடுபடுற தியானம் கொடுத்து ஒரு தீர்மானம் செய்யும் இயேசு மாத்திரம் எனக்கு போதும் எனக்காக ஜனை தெரியுமா நம்மை அவரைிந்த அழைத்து செல்லது கடந்து எதிர்பார்ப்பது எனக்கு தெரியுமா ஆடமான வரவில்லையா ஐஸ்வர்யத்தில் வரவில்லையா சுகபோகத்தில் வரவில்லை என்பதை உணர்ந்து என்று அதற்கு ஒரு தீர்மானம் செய்யும் என்று மாமிசத்தையும் ஆசைகளையும் சிலுமையில் அறைந்து கொண்டே புனித வாழ்க்கை அடைந்து கொள்வதற்காக இந்த புனித வெள்ளியை புனித வெள்ளி என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது புனிதத்தை கொடுத்த ஒரு வெள்ளிக்கிழமை உலக மக்களை புனிதமாக தேவன் பலி செலுத்தப்பட்ட ஒரு நாள் அந்த புண்ணிய தந்தை வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் என்பதை உலகத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அந்த பலிமருகத்திலே பலியாக அக்கினி இறங்கி அது முழுமாக எரித்து போல அதுவே தேவனுக்கு சுதந்திர வாசனை பலியாக அங்கீகரிக்கப்படுவது போல நம்முடைய சரீரத்தில் இருக்கிற மாமிசத்தில் இருக்கிற தீமையானவைகள் விரும்புகின்றார் மூன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வரை உள்ள வாசிக்கலாம் இன்றைக்கு நடக்கின்ற ஊழியங்களை இன்றைக்கு மாத்திர போசலாகி பழங்குடிய காலத்திலேயே அப்படிப்பட்ட ஊழியங்களை ஆரம்பித்து விட்டது குறித்து பவுலி விதமாக வருத்தோடு எழுதுவதையும் வாசிக்கலாம் சகோதராக நடக்கிறார்கள் சொன்னேன் சொல்லுகிறேன் வழிகாட்டு <Sessly> நோக்கு வயிறு மகிமை அவருடைய மகிமையே பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள் அவர்கள் அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி எழுதுகின்றார் ஹலோ நம்முடைய சிந்தை என்ன எதிர்பார்த்து அவருடைய எதிர்பார்ப்பு செல்வங்கள் ஆடம்பரங்கள் தான் அவருடைய எதிர்பார்ப்பு சிலுவைக்கு பழங்கர்கள் சிலுவையை உலகத்தில் இசிக்க மாட்டார்கள் அருமையான பாடுகளின் மூலமாக வாழ்க்கையில் உணர்ந்து எதிர்பார்ப்பெல்லாம் இயேசுவாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் எல்லா உபதேசங்களை கேட்க போய்விடாதருங்கள் எல்லா ஊழியக்காரர்களை நம்பிவிடாதருங்கள் அவர்கள் உலகத்துக்கு தேடுகிறார்கள் அவர்கள் தேவன் வயது அவருடைய அவருடைய மகிஞ்சிய லட்சியை பூமி கடத்தி என்று சொல்லி அப்போ சாயிபர் சுத்த போல் புலிப்பு சபையாறு கழுதினார் ரோலாபுரியாரு கழுதும்போது ஒரு பதினாறாம் மதிப்பு பதினெட்டு வருஷங்களை வாசிக்கலாம் சகோதரே நீங்கள் விலக வேண்டும் என்று அப்படிப்பட்டவர்கள் ஊழியர் ஊழியர் அழைத்த பொழுது <laughs> தமிழகத்தில் ஊழியத்திற்கு வர வெறுப்பும் இல்லாமல் இருந்தேன் என்ன சின்ன பையன் முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம் சிறுவனாக இருந்தபடியால் அங்க பம்பால வேலை பார்த்துக் கொண்டு தலைமை சபையிலே ஊழியத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் போராடி கொண்டிருந்தேன் அது மாத்திரமல்ல இருக்கிறது நான் பத்திரிகைகளில் படித்திருக்கிறேன் புத்தகங்கள் படித்திருக்கிறேன் அப்படி இருக்கிறதுனால அப்படிப்பட்ட மரியாதத்தில் சிறுவனாக இருந்து கொண்டு எப்படி சேவை செய்ய முடியும் இவருடைய வார்த்தைகளை யாரும் கேட்க முடியும் என்று ஜமித்த பொழுது நான் யார் யாரை மனதில் நினைத்திருந்தோ அவர்கள் யாரும் கண்ணகரை காண்பித்து இவர்கள் எனக்கு ஒழிய செய்வதற்கு விரும்ப ஆச்சரியமாக இருந்தது பயமாக இருந்தது அவர்களே ஆண்டோடி ஒழியம் செய்யாது இருக்கும் பொழுது நாம் செய்ய போறோம் ஒரு எண்ணம் உண்டானது அவர்கள் தன்னுடைய சொந்த குடும்பத்திற்காக தன்னுடைய குடும்ப கௌரவத்திற்காக தமிழை பெயரை புகழ்ச்சியாக்க வேண்டும் என்பதற்காக ஊழியர் செய்கிறாரே தவறு எனக்கு அவர்கள் ஊழியம் செய்யவில்லை அதனால் என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் அவருடைய ஊழியை செய்யாமல் தன்னுடைய வயிற்றுக்காக ஊழியார்கள் அருமையான தேவஜானமே ஆகையினால் நாம் பெற்றிருக்கின்ற உபதேசத்திற்கு விரோதமாக செய்கிற எந்த உபதேசத்திற்கு செல் கொடுத்து விடாதபடி நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் சரியாக காத்துக் வேண்டும் என்று இறைவனாகி ஆண்டு ஒரு சொல்லுகின்றார் இன்று கூறிய பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வரை உள்ளே இங்கே போகல் சூழலை வாசிக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போது கள்ள அப்போ கபடமுள்ள வேலையாட்கள் நீதியின் வேஷத்தை தரித்துக்கொண்டால் ஆச்சரியம் அல்லவே ஆகியால் அவருடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரத்தை தரித்துக்கொண்டால் ஆச்சரியம் முடிவு முடிவுடையத்தக்கதாக இருக்கும் என்று சொல்லி ஒரு பெயர் வைத்திருக்கிறார் தெரியுமா அவனுடைய தரித்துக் கொண்டால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஒன் தூதத்தை தரித்தவருடைய ஊழியா சாத்தானுக்கு ஒளியின் தூதல் என்று பெயர் வைத்திருப்பது எனக்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஊசியால் வேதத்தை எல்லாம் பார்க்க மாட்டாங்க யாராவது ஒரு ஆள் சொல்லி இருந்தா அவை எல்லாரும் சொல்லி கொண்டிருப்பார்கள் அவருடைய பழக்கம் அதனால் இவரை நாம் தேவனுக்கு ஒளி செய்கிறோம் வேறு என்றே பாராட்டக்கூடாது என்று சொல்லுகிறார் அழித்து விடுகின்றது உலகத்துக்கு நம்மை வைத்து விடுகின்றது நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன் உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு விட்டது என்று சொல்லி இருப்பது போல குறி வாழ்க்கை அப்படி இருக்கட்டும் நான் அல்லவரையே எனக்குள் பிழைத்திருக்கிறார் ஹலோ அப்படி சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றார் இவர் பன்னிரண்டாம் அது ஆறு ரெண்டு மூன்று வசங்களிலே இப்படி வாசிக்கலாம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு முன் வைத்திருந்தால் சோர்ந்து போகாத படிக்கும் சோர்ந்து போகாத படிக்கமாய் பாயால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் செய்யப்பட்ட விவரங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் சகித்து தேவையுடைய சிங்காசனத்தின் வரது பாசத்தை நம்பையும் அங்கேதான் வைத்திருக்கிறாரம் இப்போது நாம் இனி நிரந்தரமாக கடந்து போக போகின்றோம் இடத்தில் இருக்க மக்கள் எப்படி இருக்க வேண்டுமா அவமான நினைத்துக் கொண்டிருக்க வேண்டுமா செய்யப்பட்ட விபரீதங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் கண்ணத்தில் அறிந்தார்கள் காரில் விழுந்தார்கள் தலையிலே குட்டினார்கள் தாட பிடித்து விடுத்தார்கள் ஒரு அங்கிகளை எடுத்து சீட்டு போட்டு எடுத்துக் கொண்டார்கள் அவர் பரியாசம் ஞான திருஷ்டி உள்ளவராமே கண்ணை கட்டி வைத்துவிட்டு அவரை குட்டினார்கள் அடித்தார்கள் நீர் இப்பொழுதுமே அடித்து யார் என்று சொல்லுமே என்று சொல்லலாம் பரியாசம் அணினார்கள் இப்படி பாவியலால் செய்யப்பட்ட விவரிதங்களை சேர்த்துக் கொண்டு அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் அலேயோ புதாமே இவர்களுக்கு மதியம் தாங்கள் செய்வது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள் சிலுமையில் என்ன நடக்கிறது தெரியுமா கோபங்கள் வைராக்கியங்கள் எரிச்சல்கள் எல்லாம் அழிந்து போய்விடுகின்றது அவர் தேவன் அவரை போல நாமும் மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த உபதேசம் நமக்கு தரப்படுகின்றது தன்னை தான் மறுத்துதன் சிலுமையை சுமந்து கொண்டேன் பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரனாக இருக்க மாட்டான் அலேலிய ஒரு ஆள் நம்மளை தப்பா சொல்லிட்டா தாங்க முடியல நாம எல்லாரும் தப்பா சொல்லலாம் சிரிப்பாக கேள்விப்படலாம் கண்டல் அடிக்கலாம் அடித்தா இப்படி இருக்கும் அருமையான தேச்சரமே இது எல்லாவற்றுக்கும் ஆமிசத்தை அழிக்கிற ஒரு வாழ்க்கை தான் செல்வாங்க என்னையும் உங்களையும் செய்யும் என்று சொல்லிதான் இந்த வார்த்தைத்தில அடி வாங்கி இருக்கின்றார் அவருக்கு ஆண்டு வரையை அழித்து விடும் என்று சொல்லி அவர் ஜபம் பண்ணவில்லை மறுபடியும் அந்த மக்களுக்கு சுயசு அறிவித்து சண்டை வந்தா கூட தாய் கட முடியலை பதில் பேசி சொன்னாதான் கொஞ்சம் அடக்கு அமைதியாக இருக்குது தெரியுமா அந்த மாமிசம் செத்து போட்ட என்ன தெரியுமா என்ன சொல்லிட்டு போங்க சிலருக்கு அந்த அர்த்தமா இருக்கும் சபைக்கு ஒரு ஆசிரியர் சபைக்கு வந்து கருத்துலாம் தீர்த்த பிறகு சாட்சி ஆகிட்டார் பிள்ளைகளை வர மாட்டாங்க அப்புறம் ஒரு தினமும் என்னாச்சு தெரியுமா வீட்டுல ரொம்ப வறுமை ஆகிவிட்டது அப்புறம் வீட்டுல மிறகு ஆவரம் பண்ண சொன்ன கொஞ்சம் அரிசி ஆவாரம் விறகு ஆபரணம் பண்ணுங்க சாப்பாட்டுக்கெல்லாம் கிடைக்கிட்டு அப்படி செய்துட்டு போது மிறகு வெட்டுறதுக்காக உடம்பரெல்லாம் விலைக்கு வாங்கி மேலே ஆட்களை வெட்ட வச்சுட்டு சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு சும்மா வேணும் இருக்கிற நம்மளும் வெட்டி பழகி அது வரைக்கும் அருவா பிடிச்சி பழக்கமே கிடையாது கொள் நல்லவாசியுள்ள குடும்பத்தில் உள்ளவர் நல்ல வீழமான வெட்டருவா ஒரு கம்ப அப்படி குச்சியை நட்டி வச்சிட்டு அந்த கேச தட்டுநாள வெட்டிடும் கம்பு என்ன கழுவுாருவரு எப்படி கால் கொஞ்சம் வீக்கமாகி ரணமாகி சீடெல்லாம் வடி ஆரம்பிச்சிட்டு நட்டமாவும் இருக்கணும் சீடெல்லாம் வடியும் அவ்வளவு சொல்லுவாங்க ஒரு பிளைஸ் ஒண்ணு கல்வியாத போல ஒவ்வொரு சாரமா இருந்தேன் வாங்கி வைங்க என்று சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சிகரம் போட்டுடுவார் காலையில் சொல்லி நன்றையும் போட்டுவார் மருந்து முடிக்க மாட்டேங்கிறாரு இப்படி இருக்கிற காலகட்டத்திலே ஒரு நாள் காலையில பயில் படிச்சிருக்கும் போது யோகனுடைய சரித்திரத்தை படிச்சிருக்கிறார் அப்ப யோகனுடைய சரித்திரத்தை படிச்சிட்டு இருக்கும் போது மனைவி தூசித்தான் நண்பர்கள் எல்லாரும் தூசித்தார்கள் மூன்று நண்பர்கள் வந்து தூசித்தார்கள் என்னெல்லாம் எழுதியிருக்கிறத படிச்சுட்டே இருந்திருக்கிறார் நமக்கும் சாப்பிட உட்கார்ந்து மருந்து போட மாட்டேன்னு சொல்றான் வேற்றுநைக்கு பேசாத பேசம்லையிலாம் படிச்சோம் சா மனுஷ பே தூசத்திட்டு சாக வேண்டிதான்னு சொன்னா இது அடுத்த சாக விடாதங்கிற்ப நமக்கு வரலாம் தானே அவரு கொண்டு போட்டால் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் பாடுமரங்களை தியானிக்க வந்திருக்கிறோம் அவர் பாடுபட வேண்டும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல மகிழ்ச்சி வரப்போகின்ற பாடுபட வேண்டும் சகித்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணி சிலுவை சகித்தார் அந்த வேதனை உள்ள ஒரு வாழ்க்கை நிந்திக்க கூடிய ஒரு வாழ்க்கை அதை சகிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அந்த மாதிரி கொஞ்சம் ஆயிட்டு என்னடா இப்படி எல்லாம் எழுச்சி போட்டமே என்ன சிரிச்சுட்டே இருக்கிறாரு எதாவது திரும்பி பேசுவார் ரெண்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து போய் உமக்கு என்ன மனைத்தான் பே அந்த இறகு பைப்பை காடி போசி போசிரியே உண்மை பெற்று நான் தீமை அனுபவிக்க கூட சொன்ன வாசகத்தை வாசித்த அந்த வாசகத்தை கூட நான் சொல்ல விரும்பிய இன்னொரு இன்னொரு கத்தோலிக்க சொந்த கார் மூன்று பேரு கத்தோலிக்க ஒண்ணு முடிக்கலாம் அதனால நாங்களோட கத்தோலிக்க குடும்பங்கிறதுக்காக வீட்டுல ஒருவர ஆரம்பிக்க இன்னொரு வாசல்படி மதிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு பணம் எல்லாரும் அப்படியே போயாச்சு இவருக்கு அப்பதான் நடந்துச்சு ஒரு வார்த்தை பேசவில்லை கேட்டு என்னமாம் சரி அல்லது இல்லைன்னா அது சொல்லுங்களே நான் பந்தியகோசம் தான் இருப்போம் யாரும் வரக்கூடாது கேட்டார்களா ஒண்ணுமே சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தார் அருமையான தேவைச்சாரமேசத்தையும் அவன் ஆசைச்சிகளையும் சிறுவையில் அறிந்திருக்கிறார்கள் எத்தனையோ ஆண்டுகளாக பாடுபந்தத்தியான கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம் என்று நம்முடைய மாம்யூசம் சாகவே இல்லாமல் தான் இருக்கிறது உட்காரக்கூடிய அளவுக்கிறபடியால் தமக்கு முன்வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை ஆரம்ப காலத்திலே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு திட்டுகள் நடந்து கொண்டே இருக்கும் கல்லெடுப்பு ஊருக்காரங்க சிஎஸ்ஐ காரங்க அதுல சொந்த காலினுடைய அண்ணன்மா ரெண்டு பேர் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள் நாங்கள் வீட்டில் ஒரு கூற வீட்டுல கூண்டு நடத்தி கொண்டிருப்போம் பள்ளிக்கொடங்களாக இருந்தாங்க பேசுவார் அவர்கள் இப்படி காலங்கள் கடந்து போய் கொண்டிருந்தது எல்லாரும் தண்டிக்கப்பட்டு கடந்து போய்விட்டார்கள் செத்து போய்விட்டார்கள் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் நாம ஆயுதமாறி பக்கத்து கிராமத்தின் ஒரு அம்மா பிள்ளைகளுக்கு சோமில்லாத போனா ஜோமான வருவாங்க நிரந்தரமா சபையில சேர்ந்து குடும்பத்தாரி மாறிட்டீங்க நாங்க அப்படி இருக்குமா பகலுக்கு போய் எங்களுக்கு வரலா சொன்னாங்க ஒப்படைகின்ற ஒரு சிலுவின் மூலமாக நமக்கு சம்பாதித்து வாசிக்கலாம் நான் உலகம் என்று வார்த்தது அந்த வார்த்தை கை கொண்டா என்ன நடக்கும் உலகத்திலிருந்து விடுவோம் உலகத்தை போல பேசுகிறவர்கள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிற மடினால் இன்று கிறிஸ்தவ சமுதாய உலகத்தோடு கூட கட்டப்பட்டிருக்கின்றது அது ஒரு நாள் இன்னும் விடுதலையாக்கப்பட போகிறதே இல்லை குமார் என்று விடுதலையாக்கினா விடுதலையாக்க முடியும் உபதேசத்தை புதிய கருத்தை முழுக்க உலகத்தோடு துணிந்து விட்டார்கள் அப்படி அல்ல இருக்கின்ற மக்களை பர்லகத்தில் கொண்டு சேர்க்கும் புதிய செல்லும் என்பதை ஈனமாக பொருட்டுமான பரிகாசம் பண்ணி அவமான முக்கியமான இடங்களுக்கு நம்ம அழைத்து செல்ல மாட்டார்கள் மதிப்பு தர மாட்டார்கள் மரியாதை தர மாட்டார்கள் பெண்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் நகை போனா கூட போக மாட்டாங்க போட காடித்து போயிட்டு போயிடுவாங்க மோசமான ஒரு சகரமா அதனால புருஷா இருந்து போனா கூட கலத்தாமே விடுறதுக்கு இந்துக்கள் அப்படி கிடையாது கட்டுறது அவர் போன புறாது கேட்டா அவர் செத்த புறக்க மரியாதை கொடுக்கணும் இல்லையா வீட்டில இருக்க மரியாதை இருக்காது செத்த புறவு மரியாதை அருமையான வாழ்க்கை நான் உடைய வார்த்தை அவருக்கு கொடுத்தேன் உங்களுடைய உபதேசத்தை உலகத்தார் ஆம் பிரியமானவர்களே நின்றே சகித்து அவமானத்தை சகித்து சிலுமையை சகித்து கடந்து போனது போல தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொறுத்து பொருட்டு அவமானத்தை இல்லாமல் சிலுமையை சகித்தபடி நான் அவரையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள்